வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் இருபதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி இருநூற்றி ஆண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அரசு அங்கீகாரத்தை பெற்றது ஆயிரத்தி ஆறுநூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அயர்லாந்தின் பால்டிமோர் நகரம் அல்ஜீரிய கடல் கொள்ளையரின் தாக்குதலுக்கு உள்ளானது ஆயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மொன்முத் இளவரசர் ஜேம்ஸ் ஸ்காட் இங்கிலாந்தின் அரசராக தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் படை வீரர்கள் கல்கத்தாவின் வில்லியம் கோட்டைக்கு அருகில் நவாபுகளினால் சிறை பிடிக்கப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்காவின் சவனா என்ற கப்பல் லிவர்பூல் நகரை அடைந்தது அட்லாண்டிக் கடலை கடந்த முதலாவது நீராவி கப்பல் இதுவாகும் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சாமுவேல் மோர்ஸ் தந்திக்கான காப்புரிமையை பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு முந்தைய வருடம் தொடங்கப்பட்ட இந்திய சிப்பாய் கிளர்ச்சி முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ருமேனியாவின் பிரதமர் பார்போ கட்டர்ஜி படுகொலை செய்யப்பட்டார் எூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்க உள்நாட்டு போரின் போது மேற்கு வெர்ஜீனியா முப்பத்தி ஐந்தாவது அமெரிக்க மாநிலமாக இணைந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அலெக்சாண்டர் கிரஹாம்பில் உலகின் முதலாவது வர்த்தக முறை தொலைபேசி சேவையை கனடாவின் ஹாமில்டன் ஆரம்பித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் மும்பையில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு எட்வர்ட் டோல் என்பவரது தலைமையிலான இருபது பேர் கொண்ட குழு வடமுனைக்கான ஆய்வு பயணத்தை ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரிலிருந்து ஆரம்பித்தது இக்குழு திரும்பி வரவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது இத்தாலி பிரான்சை ஊடுருவியது ஆனால் இது தோல்வியில் முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாலி கூட்டமைப்பு பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்றது இது பின்னர் மாலி செனகல் என இரண்டாக பிரிந்தது ஆயிரி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈரானின் வடக்கே நிகழ்ந்த கடுமையான நிலநடுக்கம் காரணமாக முப்பத்தி முதல் ஐம்பதாயிரம் வரையானோர் பலியானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெர்மனியின் தலைநகரை பான் நகரிலிருந்து பெர்லினுக்கு மாற்றுவதற்கு ஆதரவாக ஜெர்மன் நாடாளுமன்றம் வாக்களித்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விக்கி மீடியா நிறுவனம் புளோரிடாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் ஆரம்பமானது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சோதனை முயற்சியாக எம் டபிள்யூ ஒன்று எட்டு பூஜ்யம் ராக்கெட் செலுத்தப்பட்டது இது விண்வெளியில் நூற்றி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் பறந்தது மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் பொருள் ஒன்று விண்வெளியை அடைந்தது இதுவே முதல் முறையாகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கே கே பாலகிருஷ்ணன் கேரள அரசியல்வாதி 19.52 தொள்ளாயிரத்தி ஆண்டு விக்ரம் சேட் இந்திய எழுத்தாளர் கவிஞர் 19.54 தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சுந்தரம் கரிவரசன் இந்திய விளையாட்டு வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கானா தமிழ் திரைப்பட பின்னணி பாடகர் 19.74 தொள்ளாயிரத்தி ஆண்டு லெனின் எம் சிவம் இலங்கை கனடா இயக்குனர் தயாரிப்பாளர் 19.84 தொள்ளாயிரத்தி ஆண்டு நீத்து சந்திரா இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி பதினேழாம் ஆண்டு முதலாம் இராச உடையார் மைசூர் மன்னர் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகாகவி குருத்ரமூர்த்தி ஈழத்து கவிஞர் இந்நாளின் சிறப்புகள் உலக அகதிகள் தினம் என்று எரித்ரியா நாட்டில் மாவீர தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே